ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமே நம சஞ்சா் ரஜசோலோ பிரதமோஹமேன் குணங்களுடைய பெயர்கள் அதனுடைய லட்சணங்கள் பந்தன பிரகாரம் கத்தி பலம் லிங்கம் இதெல்லாம் உபதேசம் பண்ணி அதை திரும்பவும் சம்ம பண்றார் சுருக்கமாக சொல்றார் சத்வகுணத்தினால ஞானம் சஞ்சாயத்தே சத்வாத்து ஞானம் சஞ்சாயத்தே சத்வகுணம் நம்முடைய உடம்புல மேலோங்கிற போது நல்ல கண் காது மூக்கு நாக்கு தோலெல்லாம் தெளிவாக விஷயங்களை அறியக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்குமா ரஜசஹா லோபகாயேவ சஞ்சாயத்தை அப்படி எல்லாத்திலேயும் சஞ்சாயத்தை போட்டுக்கணும் ரஜோகுணம் அதிகமாகிறபோது கிடைச்ச விஷயத்தை அப்படியே உள்ள காப்பாற்றிக்கணும்னு ஒருத்தன் தண்ணியில் நடந்து போயின்ட்டு இருந்தான் ஒரு வைரமெல்லாம் நிறைய வச்சுட்டு ஒரு மூட்டையோட அந்த தண்ணீர் அதிகமான உடனே அவன் கத்தினான் யாராவது இந்த மூட்டையை காப்பாற்றுங்க மூட்டையை காப்பாத்துங்கோன்னு தன்னை காப்பாத்துங்கோன்னு சொல்லலை ஒருத்தர் அந்த மூட்டையை காப்பாற்றிட்டான் ஆனால் அந்த மூட்டையை ஆர்ட்டை கொடுக்குறதுன்னு பார்த்தா அந்தாலேயே காணும் அந்த அளவுக்கு சில பேருக்கு லோப இருக்கு பொருளாசை பொருள் பற்றுன்னு அர்த்தம் அப்படி ரஜசஹா லோபகா ஏவ லோபம்னா பொருளை நிறைய சேர்த்து வச்சுக்கிறது இது தானும் அனுபவிக்கிறது இல்லை மற்றவர்களுக்கும் கொடுக்கறதில்லை அது ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அதாவது ஒரு பாதுகாப்பின்மைங்கிற உணர்ச்சி அதன் மூலம் எல்லாவற்றையும் நானே அனுபவிக்கணும் நான் ஆசையான அனுபவிக்க முடியாமல் அவஸ்தப்படுறது ஆக இது ரஜஸிலிருந்து உண்டாகிறதுங்கிறார் பகவான் ரஜோகுணம் அதிகமானால் இந்த பொருள் பற்று அதிகமாகும் தமசகா பிரமாத மோகவு பவத்தா தமோகுணம் அதிகமானால் என்ன ஆகும்னா அறியாமல் அதிகமாகிடும் யாராவது சொன்னால் கூட நமக்கு புரியாது இந்த பகுத்தறிவே சரியாக வேலை செய்யாது செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டோம் அப்புறம் எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுப்போம் நல்லதை கூட கெட்டதாக பார்க்குற ஒரு மனோபாவம் வந்துடும் இதெல்லாம் அறியாமை மயக்கம் கவனக்குறைவு அலட்சிய மனோபாவம் ஆக தமோ குணத்தினால உண்மையை தெரிஞ்சிக்காத தன்மையும் தப்பாக புரிஞ்சிக்கிற தன்மையும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம செய்யக்கூடியவர்களையும் நிந்திக்கக்கூடிய சுபாவமும் இதெல்லாம் தமோ குணத்தினுடைய செயல்பாடுன்னு சொல்லி திரும்பவும் இதை சம்ம பண்ணியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்திலையும் கத்தியை சுருக்கமாக சொல்லி பூர்த்தி பண்ண போகிறார் அடுத்த ஸ்லோகத்தோட குணங்களை பற்றின உபதேசங்கள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது அதுக்கு பிறகு குணா தீத்தனுடைய லட்சணத்தை சொல்ல போறார் நாளைக்கு படிக்கலாம் சத்வா சஞ்சாய தேவச்ச பிரமாதமோஹௌ தமசா பவத்தோ ஜமேவ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி